வணன் பிதாட்சியாரை வஞ்சனையாக கவர வேண்டுமென்று எண்ணி அதற்கு துணை செய்யும் பொருட்டு கடற்கரை ஓரத்திலே ஆலவனத்திலே காபிச்சூணி உடித்துக் கொண்டு தவஞ்செய்து கொண்டிருக்கிறான் மாரிசன் இவனுக்கு தாய் மாமன் முறை அங்கே சென்றான் ராவணா என்ன காரியமாக வந்தாயின்னு கேட்டான் இப்படி ராகவன் மனைவி சீதியை சிறைபிடிக்க வேண்டும் என்றான் அவன் நடுங்கிவிட்டான் ராவணா பரதார கவனம் செய்தவரே யாரும் இதுவரைக்கும் முன்னுக்கு வந்ததில்லை அகருகி விரும்பி இந்திரன் அழிந்தான் தாரையை விரும்பி சந்திரன் பழியடைந்தான் ஏன் உனக்கு தீமையான எண்ணம் உண்டாயிற்று ரவனை பகைத்து வாழ முடியாது என் தாயாரை கொன்றவன் ராமன் மேல் உள் அச்சத்தினாலே ரா என்று எழுத்து வந்தாலே எனக்கு அச்சம் வரும் என்று ராவணனுக்கு நீதிநிதிகள் சொன்னான் அந்த வார்த்தை அவன் எடுத்துக்கொள்ள வாடினாலே வெட்டப்போன வாரி தன் கையினாலே வாழ்வதே சிறப்பு என்று ராவணா நான் முன்னுக்கு போகின்றேன் நரகத்திலே இடம் பிடிச்சி வைக்கிறேன் வருகை அங்கே பகவான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போது பொன்மானாக துள்ளி குதித்தான் உலகத்தையே துறந்து வந்து எம்பிராட்டி மானை கண்டு விரும்பினாள் சுவாமியும் அந்த பொன்மானை பற்றி தம்பி லட்சுமண அண்ணி மான் கேட்கிறாள் நான் மான் பற்றி வருகின்றேன் அண்ணா இது வர்ண மானுமல்ல சொர்ண மானுமல்ல நம்மை மயக்க வந்த மர்ம மாரியை சந்தான் என்ன மான்வடிவாக தம்பி யாரா இருந்தால என் கையில பானம் இருக்கிறது நீ சற்று அன்னைக்கு துணையாயிறி என்று பகவான் மாண்பின்னே போன அல் வழியிலே வார்த்தை கேட்ட ஆபத்து வரும் நல்வழியில கேட்கலாம் அல் வழியில கேட்கக்கூடாது ஒரே ஒரு வேளை மனைவியின் வார்த்தை கேட்டதுனாலே ராமருக்கு இந்த துன்பம் பெண்ணா பிறந்தவர்கள் கணவனைத் தவிர வேறு பொருளை விரும்பக்கூடாது மானை விரும்பினால் அதனாலே அந்த பெண் தெய்வம் வேதனைப்படுகிற இப்படி மான் பின்னே பகவான் சென்று நெடுந்தூரம் தொடர்ந்தார் அவன் நின்றால் நிற்கின்றான் சென்றால் செல்லுகிறான் ஒரு பானத்தாலே அவன் ஆறுதியை வெப்பினார் அவன் சும்மா சாக செத்து கெடுத்தான் ஸ்ரீவரத்து செட்டு என்ற பழமொழி போதே குரலை மாற்றிக்கொண்டு ராமர் குரலிலே ஹா லட்சுமணா ஆ சீதா பிராட்டியார் சூதுவாதிலாதவர் தம்பி லட்சுமணா லட்சுமணா அண்ணாவுக்கு ஆபத்து அண்ணா கதறுகிறார் போல் அண்ணி எங்க அண்ணாவுக்கு ஆபத்து வரும் ஆயிரம் புழுக்கள் சேர்ந்து ஒரு கட்டி நெருப்பை விழுங்குமா பதினாயிரம் சுண்டரிகள் சேர்ந்து இரும்பு குண்டை தின்ன முடியுமா ஆரென்று ராக எண்ணி சொன்ன இத்தை என்று ராக Or Appichabytes Or Appichpes When happens Dec ajud Then வார்த்தடுக்குமே போரில் வார்த்தை இது வசையோடு மேரில் எண்டிசை அதிபரும் அண்டின படையுடன் எண்டிசை அதிபரும் அண்டின படையுடன் என் படையுடன் மண்டும்ன்னன் சுந்து எம்பெருமான எண்ணினி என் அண்ணன் கோதண்டம் காதண்டம் வளையுமுன் மூதண்டம் விளக்குமே அண்ணாவுடைய அண்டங்கள் அழியுமே சிவந்தால் ஏழு கடலும் வச்சி போகுமே பரசுராமனை வென்றதை தாங்கள் மறந்து விட்டீரா கரை சிறு கொன்றதை மறந்து விட்டீர்களா விதாதனை கொன்றது தங்களுக்கு தெரியுமே பஞ்சு போய் நெருப்பை அடர்க்குமா அண்ணியது மாரீசன் குரல் நான் தங்களை விட்டு பிரிந்தால் தங்களுக்கு ஆபத்து வரும் அந்த விதி செய்கிற விளையாது அவதார நோக்க நிறைவேறும் அன்பும் அருளும் நிறைந்த சீதாதேவி இளைய பெருமாளை பார்த்து தம்பி லட்சுமணா நீ மாற்றாந்தாய் மகன் அண்ணன் குரல் கேட்டு நீ அதிர்ச்சி அடையவில்லை ஒரு பகல் பழகின உயிரை வராள் ஒரு நாள் பழகினாலே உயிரை கொடுப்பார்கள் பெருமகன் உலை ஊரை பெற்றி கேட்டு நீ வெறுவலை நின்றமை அண்ணா கதறுகிறார் கவலை இல்லாமல் நிற்கின்றாயே நீ மாற்றாந்தாய் மகன் ஒரு மாற்றாந்தாய் மகன் கேக்கையை நாட்டில் இருந்து தாயாருக்கு உழவு சொல்லிக் கொடுத்து பூச்சக்கர கொடையை பிடுங்கி கொண்டான் அதே பரதன் அழுதுனே வந்து முள்ளு பாதிரட்சியும் பிடிங்கி மூட்டான் நீயும் ஒரு மாற்றாந்தாய் மகன்தானே நீ பசும் புல் மூடிய பாழுங்கணறு பசுத்தோல் போற்றிய புலி கொடிய வாற்றகத்தினாலே இளைய பெருமாள் மனசை நோகவை இந்த வினைதான் பத்து மாதம் கட்டும் நீ அண்ணாவை நோக்கி போகவில்லையானா இதோ இருக்கிற அக்னில விழுந்து மாண்டு போவேன் அந்நியே அன்னியே உயிர் விட தங்களை நான் காவல் புரிய அனுமதிக்கவில்லை நான் பிரிந்தால் உங்களுக்கு ஆபத்து வரும் வெஞ்சின விதினை வெல்ல வல்லமு துஞ்சுவதென்னை நீர் சொன்ன சொல்லை யான் விதியை வென்றவர்கள் யார் இதிலே என்ன என்ன துன்பம் நிகழ இருக்கிறதோ வணக்கம் என்று இளைவெருமாள் பிராட்டியாரை விட்டு புறப்பட்டாராம் அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் ராவன் அவன் தவ முனிவராக வடிவத்தை எடுத்து காவித்துணி கட்டி ருத்ராட்சம் போட்டு உலகத்தை ஏமாற்றுவதற்கு முதல் முதலாக முன்னோடியாக இருந்தவன் ராவன் அம்மா பிச்சை அன்னம் போட்ட அம்மாவை கண்ண வைக்க அந்த அம்மா வெளியே வந்தாள் கண்ணீர் வடித்து அழுகிறாள் பிராட்டியாரை நேரா பார்க்கிறான் ராவணன் ஆஹா அழுகிற முகமே இப்படி இருந்தா சிரிக்கிற முகம் எப்படி இருக்குமோ இவளை கண்டுபிடித்து எனக்கு உணர்த்திய சூர்பனைக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவது இனி நான் லங்கையை ஆள மாட்டேன் என் தங்குச்சியை ஆண்டுகொள்ளும் இன்று உடம்பெல்லாம் வெதும்பி பிராற்றியாருடைய அழகிலே ஈடுபட்டு நின்றான் பெண்மணியை நீ யாருன்னு கேட்டான் கற்புடைய பெண்கள் கணவன் பேரை சொல்லுவதில்லை தசரதராஜ குமாரர்கள் என் கணவன் பேரை சொல்லக்கூடாது நீங்களே பெயரினை தெரிவிதி பெருமை ஈரன் சுவாமி தாங்கள் எங்க இருக்கின்றீர் நான் இலங்கை சுவாமி கொடிய அரக்கன் இருக்கிற லங்கையில நீங்கள் இருக்கலாமா சீதை ராவணன் மிகச்சிறந்த அரசன் உன் யாரோ தவறாக சொல்லி இருக்கிறார்கள் என்று ராவணனை பற்றி புகழ்ந்து சொன்னான் சுவாமி கொடியவனை தாங்கள் புகழ்கின்றீர் நீங்கள் திருநீரு தரித்து ருத்ராட்சம் அறிந்து உங்களுக்கு அறி நல்ல வழியிலே இல்லை என்று அம்பாள் கோபித்தால் அவன் பழைய வடிவத்தை எடுத்து பூமியோடு பர்ணசாலியைப் பேர்த்தி தேரிலே வைத்து விண்வழியாக புறப்பட்ட பெருமானே சரணம் ராகவேந்திரா சரணம் ரகுவீராச்சரணம் கதறி அழுகிறாள் அந்த அழுகுறதை கேட்ட ஜடாயு வந்தார் ராவணா நெருப்புக்கு நெருப்பாயிருக்கிற எம்பிராற்றி நீ விரும்புகிறாயா பசிக்கின்றவன் அக்னி திராவகத்தை பருகலாமா உனக்கு ஏன் கெடுமதி என்று ராவணனோடு எதிர்த்து போரிட்டார் அவன் தேரை அழித்தார் வில்லே அழித்தார் தேர்ப்பாகனை அழித்தார் உடம்பெல்லாம் புண்ணாக்கினார் அவன் ஒரு வேல் விட்டான் மார்பிலே பற்றி கூறு மழங்கிவிட்டார் சிவபெருமான் தந்த வடிவாளியினாலே ஜடாயி பகவானுடைய இரண்டு சிறைகளை வெட்டி பிராற்றியாரை லங்கையிலே அசோகவனத்திலே சிறை வைத்தான் இதைத்தான் அருணகிரியார் சொன்னார் விபீஷணர் சோதரி முழுமோடி முத்த அரக்கன் வேச்சி அறக்கங்கிராவணோடிய கமலாலய சீதையை மூர்த்தன் வளைத்தோரு தேர்மிசையே கொடு முகிலே போயி மாக்கன சித்திர கோபுர படை வீட்டில் இருச்சிய நாள் அவன் பேர மார்க்க முடித்த வில்லாளிகள் நாயகன் எாட்சியை கொண்டு போய் அசோகவந்த சேதை வைத்தான் கொடிய அரைக்கிகளை காவலாக வைத்தான் தன் தம்பி மகள் திரிசடையை மகளே எப்படியாவது சீதை என்னை விரும்புமாறு செய்ய என்று அம்பாளுகு துணையாக வைத்தார் அங்கே ராமச்சந்திரமூர்த்தி இந்த மாரீசன் சும்மா சாக கூடாத என் குரலிலே அழுதானே சீதை வேதனைப்பட்டு என் தம்பி அனுப்பிவிடுவாளோ அவள் தனிமையிலே இருந்து துன்பப்படுவாளே ஆனால் லட்சுமணன் அறிவாளி இந்த மாதிரி மாரீஸ் என்று முன்னமே சொன்னான் ஆகவே தன் அண்ணியை தேற்றுவான் என்று மனந்தேறி வருகின்றாள் தொலையிலே தம்பியை பார்க்கின்றாள் என்ன எண்ணினாள் ஓ புன் சொற்கள் தந்த பகுவாய் புகழ்வா சீதா லட்சுமணா என்று மாரீசன் அழுதானே அது நிஜமின்றி சீதை சொல்லியிருப்பாள் ஆனால் என் தம்பி அதற்கு கொடிய வார்த்தையினாலே என் தம்பி மனசை நோக வைத்து அனுப்பியிருக்கின்றால் பன் சொற்கள்ந்து நிலை தேர வந்த மருடே வன் சொற்கள் தந்து எங்கேயோ இருக்கின்ற பகவான் என்ன நடந்தது என்று ஊபம் பண்ணுகிறார் பன் சொற்கள் தந்து நிலை சேர வந்த மருடே இப்ப நான் தம்பி மேலே கோவிப்பது நியாயம் அவன் சொன்னான் இது மாரீசன் இந்த மான் வேண்டான்னு சொன்னான் அவன் சொல்லை கடந்து நான் வந்தேன் என் சொல்லை கடந்து என் தம்பி வந்தான் எல்லாம் விதி அண்ணா என்று திருவடியில விழுந்தார் தம்பி அண்ணியை விட்டு ஏன் வந்தேன் அவர் ஒன்றும் சொல்லலே அம்பாள் வருந்தினால் என்னை தங்களை பார்க்குமாறு கற்றலை இட்டால் தெய்வத்தின் வார்த்தையை தட்டக்கூடாது இருவரும் போய் பார்த்தா பூமியோடு பர்ணசாலை பெயர்க்கப்பட்டு அவருக்கு வின் சுழன்றது மண் சுழன்றது உலகமே சுழன்று அண்ணா இதோ தேர் சுவடு தெரிகிறது தெந்திசை நோக்கிப் போகிறதுன்னு அதை நோக்கிப் போகிற பொழுது வீணையின் கொடி முறிந்திருக்கு இராவணனுக்கு வீணை கொடி முருகனுக்கு சேவல் கொடி சிவபெருமானுக்கு ரிஷவ கொடி விஷ்ணுவுக்கு கருடக்கொடி தர்மராஜாவுக்கு முரசு கொடி துரியோதனுக்கு நாகக்கொடி இந்திரனுக்கு இடிக்கொடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடி இருக்கும் இராவணனுக்கு வீணை கொடி வீணையினாலே அவனுக்கு வாழ்வு மலர்ந்தது அவன் கைராயமலையை பேர்த்த பொழுது வீணையை வாஜித்து பண்டை ராவணன் பாடி உய்தன் அவருடைய பாடலை கேட்டு பகவான் வாழும் நாளும் கொடுத்தார் அதனாலே வீணைக்கொடி வைத்திருக்கின்றான் அண்ணா இந்த வீணைக்கொடியை பாருங்க முறிஞ்சிருக்குது நம்ம பெரியப்பா ஜடாயு பகவான் ராவணனோடு போரிட வேண்டும் என்று என்ன எண்ணில்லாத தலைகள் எண்ணில்லாத கரங்கள் ராமர் பார்த்தார் தம்பியின் அநேக அறக்கரை சேர்ந்து சீதியை சிறைபிடித்திருப்பார்கள் போலும் இல்லைன்னா தலைகள் பலர் கரங்கள் பல கால் இல்லை ஒரு கால் கூட இல்லை ராவணனுக்கு பத்து தலை இருவருகை அறுக்க அறுக்க முளைச்சிக்கினே இருக்கும் ஆகவே ராவணன் ஒருவன் தான் அண்ணியை செறிபிடித்திருக்கிறான் இன்னும் வேகமா போன பொழுது புதிரச் சேற்றிலே மூர்ச்சித்திருக்கின்றார் ஜட்டாயு பெரியப்பா பெரியப்பா என்று அழுதார் அந்த மூர்ச்சை தெளிந்து எழுந்து பார்க்கிறார் ராமரும் லட்சுமி குழந்தைகளா இங்கே அருகிலே வாருங்கள் யாக்கையை போக்குகின்றேன் நான் செய்த புண்ணியத்தினாலே எனக்கு இந்த சிறந்த மரணம் வந்தது அடியாரனுக்கு அன்னதானம் செய்து வறுமை வர வேண்டும் விரத்தம் இருந்து உடம்பு வேண்டும் பாக்யத்தால் புண்ணியர வம்மீன் என்று கட்டரித்தூக்கினால் முறை முறையே மூக்கின்றான் பத்து தலைகளையும் பலமுறை அறுத்த வெற்றி மூக்கினாலே உச்சி மோந்தாராம் குழந்தைகளால் என்ன நிகழ்ந்தது மான் பின்னே நான் சென்றேன் என் பின்னே தம்பி வந்தான் அப்புறம் என்ன நடந்து குழந்தைகளா ஒரு பெண்மணியை தனியாக வைத்து இருவரும் போகலாமா தசக்ரீவன் என்ற ராவணன் சீதையை அவகரித்துக் கொண்டு போறபொழுது நான் தடுத்து யுத்தம் செய்தேன் சிவன் தந்த என் சிறைகளை வெற்றிவிட்டான் ராமருக்கு தடுக்க முடியாத கோபம் உண்டாய் உலகத்தை அழிக்கின்றேன் தேவர அழிக்கின்றேன் என்று கோதண்டம் எடுத்தால் ஜடாயு மக்களா கொம்பிழை மான்பின் சென்று கொலப்பழி கூட்டி கொண்டி ஒரு பெண்ணை தனியே வைத்து விட்டு மான்பின்னே இருவரும் போகலாமா சீதை மான் கேட்டா எஜமான் ஆயிருக்கு அந்தமான் என்று சொல்ல வேணாமா தவஞ்செய்ய வந்தவங்களுக்கு மான் எதற்காக தெலுங்கிலே ஒரு பழமொழி நேசே வாடிக்கு கோந்தி பில்லா எந்தக்கு நெய்யருவனுக்கு குரங்கு குற்றியேன் மாடுரஞ்சையே வந்தவங்களுக்கு மான் ஏன் ஒரு பெண்ணை தனியே வைத்து இரண்டு பேரும் மான் பின் குலப்பழி கூட்டிக் கொண்டு சீதையை ராவணன் எடுத்தது இந்த அவமானம் உங்களுக்காக இஷ்வாக குலத்துக் கொள்ளலாம் ஆகவே ஏன் கோவிக்கின்றாய் உங்கள் குற்றத்தை நீங்கள் உணர உன் பிழை என்பதெல்லாம் உலகஞ்செய் பிழையும் உண்டு ராகவானி யாரை கோவிக்கின்றாய் பெரியப்பா இல்லவா கொஞ்சம் சத்தம் போட்டு அறவுரைவ அதனாலே அவருடைய ஆற்றல் அழிந்து விட்டு பெரியப்பா பெரியப்பா இந்த ராவணன் எங்கேயே போ இலங்கைன்னு சொல்லியிருந்தா ரொம்பவே மிச்சமாயிரு அப்படியே ராம ராம ராம ராம ராம ராம ராம பிரபுராம ராம ராம ராம ராமராம அறுபதனாயிரம் ஆண்டு தவஞ்செய்து பெற்றார் தசரதர் அந்த கடைசி நேரத்தில் தசரதருக்கு ராமர் உதவி செய் முடிவு நேரத்தில் எம்பெருமானை கண்ணால் பார்த்து கொண்டே ஆத்மா நின்றுவிட்டு அழியாத உலகத்திலிருந்து பெரியப்பா பெரியப்பா என்று கதறி அழுதார் காட்டில் உள்ள சந்தன மரங்களை அடுக்கி ஓமாக வளர்த்து பெத்த அப்பாவுக்கூட இவரை கொல்லி வைக்கல ஜடாய்வுக்கு அந்த மரண சம்ஸ்காரங்களை செய் எலும்பு எடுத்து தண்ணீரிலே கரைத்தார் மீண்டும் வழி போது க்ரௌஞ்சாரண்யம் என்ற ஒரு வனத்தை அடைந்தார்கள் பொழுது போய்விட்டது களிர்களை கொண்டு வந்து மெத்தையாக பரப்பினார் அது மேலே சாய்ந்தவுடனே அந்த தளிர்கள் எரிந்து விடுகின்றன அவ்வளவு சூடு சாயும் தம்பி திருத்திய தன் தளிர் தீயும் நெஞ்சும் புலரமயங்குவான் வாயும் நெஞ்சும் பொலர்ந்து விட்டான் தம்பி தீர்த்தம் கொண்டு வா முன்பின் தெரியாத காடு வழி தெரியல இருட்டு காலாலே தடவிக்கொண்டு போகின்றார் அங்கு அயோமுகி என்ற ஒரு கொடிய அரைக்க மானுஷ வாசனையை கண்டு லட்சுமண பெருமாளை திங்களானு வந்தால் இவர் அழகில மான பிடித்து மார்பிலே வைத்து கையிலே அணைத்துக் கொண்டு ஆகாச வழியா போற இந்த இடத்திலே கம்ப நாட்டாழ்வாருக்கு முருகர் ஞாபகம் அந்த அயோமிகி மயில் போல இருக்கின்றாலும் லட்சுமணர் சுப்பிரமணியரை போல இருக்கிறார்கள் கம்பர் சொன்னார் சுந்தரன் ஏரிய தோகையும் சுந்தரன் தான் முருகன் போன தம்பி வரவில்லையே என்று ராமச்சந்திரமூர்த்தி வெய்தாகிய காடைமே நீர் அய்தாதலினோ அயல் ஒன்று அவன் இவ்வரையும் என் தம்பி போனவன் இதுவரைக்கும் வரவில்லையே தண்ணீரே கிடைக்காமல் தேடுகின்றானோண்டி கொங்கையை போர்கொண்டோ சிறைப்படுத்திய ராவணனோடு யுத்தம் என்றானோ அவன் என் தம்பி எங்கே உலாவுகின்றானோ தம்பி லட்சுமணா தம்பி லட்சுமணா அவர் என்ன செய்கின்றார் எண்ணாத எண்ணங்களெல்லாம் எண்ணுகின்றாராம் சுமித்திரை மகனே லட்சுமணா ராமனோடு போ ஒருவேளை ராமனுக்கு முடிவு காலம் வருமான அவனுக்கு முந்தினி சாகுன்னு சொன்னாளே இப்ப எனக்கு இனி வாழ்வு இல்லை என்று எண்ணி எனக்கு முந்தி என் தம்பி உயிர் விட்டு விட்டானோ அநேகமா என் தம்பி மாண்டிருக்க வேண்டும் என்று வடிவாளை எடுத்து கழுத்தில் வைத்துக் கொண்டாரான் தற்கொலைக்கு தர்மம் என்று ஒன்று இருக்குமானால் பதினாறு ஆண்டுகளாக எனக்கு பாத பூஜை பண்ணி தான் உண்ணாமல் இருந்து என்னை உண்பித்து உறங்காமல் இருந்து என்னை உறங்கி வைத்த என் தம்பி இந்த கடனை எப்படி கழிப்பேன் மறுபிறப்பு வருமான லட்சுமணன் எனக்கு அண்ணனா பிறகுன நான் அவனுக்கு தம்பியா வருகிறேன் அறப்பாலுளதேல் அவன் முன்னாய் பிறப்பின் மறப்பால் தம்பி யாரோ அறக்கிகளோடு யுத்தம் என்றான்னு கத்தி எடுத்தேன் ஓடி வந்து கால் மேலே விழுந்து நடந்த வரலாற்று சொன்னார் தம்பி எத்தனை எத்தனை துன்பங்கள் அப்பா இந்த நெருக்கடியிலேயும் பெண்ணை கொல்லக்கூடாது என்று இச்சுவாகு குலத்தின் பெருமையை நிலைநாட்டினாய் அந்த இரவு கருஞ்சாலை தங்கினார்கள் தண்ணீர் கிடைக்கிறேன் வருணம் இணை இந்த நறு வர்ண மந்திரம் சொன்னார்களாம் கிரியில் தங்கின வருணமந்திரம் செல்லி வான நீருண்டு தங்கி அடுத்த நாள் சீதியை தேடிக்கொண்டு போய் உச்சி நேரம் கபந்தன் வனம் அவன் இரண்டு கரங்களும் ஒரு கை ஒரு யோசனை அப்படி கையை நீட்டி அணைச்சா எல்லாம் வைத்து வந்தான் அந்த கையிலே இறைவரும் அகப்பட்டுக் கொண்டார் இது என்னோர் பூதம் இருக்கிறது இந்த பூதத்துக்கு நான் இரையாகவேன் என்று ராமர் முந்துகிறார் அவரை முந்துகிறார் இளைவெரும் அருகிலே சென்றவுடனே இரண்டு பேரும் இரண்டு தோள்களை வெற்றினார்கள் கபந்தன் சாபம் நீக்கம் வெற்று அவன் கந்தர்வனாக ராமரை ஸ்தோத்திரம் அண்ணி ராகவா வாழ்க உன்னாலே என்னுடைய சாபம் தீர்ந்ததி சீதாதேவியை ராவணன் கொண்டு போயிருக்கிறான் அவனை தேடி கண்டுபிடிக்க உங்க இருவரால் ஆகாது சுக்ரீவன் என்று ஒரு வானர சேட்டன் இருக்குந்தான் சுக்ரீவன் என்ற சொல்லு அழகிய கழுத்துள்ளவன் அவன் ரொம்ப உத்தமமானவன் நட்பு கூறியவன் அவனை கண்டுபிடித்து அவன் மூலமாக சீதியை தேடுங்கள் என்று கபந்தன் சொன்னான் இப்ப இருவரும் ரிஷியமூக பருவத்துக்கு வருகிறார்கள் அங்கே ஒரு நரை மூதாட்டி சபரி சபரினா வேற்றுவப்பு மதங்க முனிவுடைய மாணாக்கி அவராலே சிவயோகம் பயிர் நீண்ட காலம் தவஞ்செய்து கொண்டிருக்கிறார் தவன்தான் மனிதனை உயர்த்த அதாவது அருணகிரிநாதர் Arini mi jane ramatil tava murai jianam vaikya charana kamala lalayate arini mi jane ramatil tava murai jianam vaikya hariya chadage chadamu உட மட்டிடடகடட மட்டிட பவிரிலே ஏலே கெளிட்ட தனியன் மிடியால் மயக்கம் உருவே அவன் நீண்ட காலம் தவஞ்செய்து உடம்பையே வற்றராக ஆக்கி பெருமான் வருவதை ஞான கண்ணாலே தெரிந்து நல்ல பழங்களை எடுத்து கொஞ்சம் கடிச்சு பார்த்து சுவையான பழங்களை வைத்த இருவரையும் கண்டு ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம அந்த எச்சில் கனிகளை கொடுத்த கண்ணப்ப நாயனார் கொடுத்த எச்சில்கரியை சிவபெருமான் உண்டது போலே பகவான் அந்த பழங்களை ஏற்றுக்கொண்ட ராகவா உன் சரித்திரம் வாழ்க சரித்திரத்தை சொன்னவர்கள் வாழ்க அதை கேட்டவர்கள் வாழ்க ராகவா சீதாதேவியை ராவணன் கொண்டு போயிருக்கிறான் உங்களாலே சீதையை கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப நட்புக்கு பாத்திரமானவன் சுக்ரீவன் அவனை அடைந்து அவன் மூலமாக சீரியை தேடுங்கள் என்று சொல்லி ராமர் பார்த்து கொண்டிருக்கிற போதே அவள் உடம்பு சூடங்கரைவது போதே செபரி வீடு பேறு பெற்றாள் ராமருக்கு ஆச்சரியம் இப்படியும் ஒரு தவஞ்செய்திருக்கின்றாள் வேடர் குலத்திலே பிறந்தவர் கண்ணப்ப நாயினால் வேடர் குலத்திலே பிறந்தவள் சபரி என்று சொல்லி இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகின்றேன் குருவாய் அருவாயுளராய் மறுவாய் மலராய் மணி ஆயுளியாய் அருவாய் உயிராய்கியாய் விதி குருவாய் வருவாய் அருள்வாய்புகரி